அனைவருக்கும் வணக்கம் நற்றின என் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டுவலியிலிருந்து பேசிய மாணவர்கள் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு ஒற்றுமையே வலிமை வயதான தந்தைக்கு நான்கு மகன்கள் இருந்தார்கள் அவர்கள் எப்போதும் ஒற்றுமையின்றி சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள் அதனால் மனம் வருந்திய தந்தை அவர்களை எப்படியாவது திருத்த வேண்டும் என எண்ணினார் ஒரு அவர்கள் அனைவரையும் அழைத்தார் ஓரடி நீளமுள்ள குச்சிகள் பலவற்றை சேர்த்து அவர்களை கட்டச் செய்தார் பின்னர் ஒவ்வொருவரிடமும் அவற்றை கொடுத்து உடைக்கச் சொன்னார் ஆனால் குச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவர்களால் உடைக்க இயலவில்லை அக்கட்டிலிருந்து ஒரு குச்சியை மட்டும் வெளியே எடுக்கச் செய்து அவற்றை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உடைக்கச் சொன்னார் அவர்கள் மிகவும் எளிதாக அக்குச்சிகளை உடைத்து விட்டனர் இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார் குச்சிகள் தனித்தனியாக இருந்தால் எளிதில் உடைத்து விடலாம் என்று ஒருவன் கூறினான் நீங்களும் ஒற்றுமையின்றி இவ்வாறு தனித்தனியாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் எதிரிகள் உங்களை விரைவாக அழித்து விடுவர் எனவே நீங்கள் நால்வரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெறலாம் என்று தந்தை கூறினார் ஒற்றுமையின் பெருமையை அவர்களும் உணர்ந்து கொண்டு இனி சண்டையின்றி கூடி வாழ்வோம் என்று கூறினர் ஆம் எண்களின் ஒற்றுமைதான் கணிதம் எழுத்தின் ஒற்றுமைதான் கவிதை ஆறுகளின் ஒற்றுமைதான் கடல் மனிதனின் ஒற்றுமைதான் மானுடம் சிந்திப்போம் ஒற்றுமையே வலிமை என உணர்வோம் நன்றி